தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நமது வாழ்க்கையில் எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும் திறமசாலி இருந்தாலும் கர்வம் கொள்ளாமல் வாழ வேண்டும் என்பதற்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு சிறிய கதை தன்னுடைய பழத்தை பற்றி பீமனுக்கு கர்வம் அதிகம் வனவாசித்தின் போது பாண்டவர்கள் கந்த மாதன பருவத்தின் பக்கத்தில் இருந்தபோது ஒருநாள் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீச ஆயிரம் விழுதர்கள் உள்ளதும் மிக வாசனை உள்ளதும் என்று அழைக்கப்பட்டதுமான ஒரு அழகிய தாமரை மலர் துரோபதிக்கு பக்கத்தில் வந்து விழுந்தது அந்த மலரை கண்டதும் திரௌபதி அதன் அழகில் மயங்கி பீமனை பார்த்து இதை போன்ற இன்னொரு மலர் எனக்கு வேண்டும் கொண்டு வந்து கொடுங்கள் என்றால் உடனே பீமன் தன் கதாபிதத்தை எடுத்து கொண்டு அந்த கந்த மாதன மலையின் மீது ஏறத் தொடங்கினான் அவனுக்கு இருந்த பராக்கிரமத்தில் சிம்மம் போல கட்சித்து கொண்டே சென்றான் அவன் கர்ச்சனையை கேட்டு அந்த மலை பிரதேசத்திலிருந்த காட்டு மிருகங்கள் நடுங்கின பறவைகள் எல்லாம் தங்கள் கூடுகளை விட்டு வெளியேறின ஆனால் சில சமயம் பயம் தெளிந்த சிங்கங்களும் ஏனைகளும் அவனை தாக்க வந்தன பீமன் ஒரு சிங்கத்தை வாழை பிடித்து இழுத்து அதை கொண்டே மற்ற சிங்கங்களை தாக்கினான் ஒரு ஏனையை அதன் வாழை பிடித்து தூக்கி அதை கொண்டே மற்ற ஏனைகளை தாக்கினான் இப்படி அட்டகாசமாக பீமன் மலையின் மீது எறிச்சென்றான் பீமன் வாயு குமாரநாதனால் தன் மகன் களைப்பார வேண்டும் என்பது போல குளிர்ந்த காற்று அவன் மீசு மீது வீசத் தொடங்கிற்று இப்படி கர்ச்சனை செய்து கொண்டே பீமன் ஒரு அழக தடாகத்தை அடைந்தான் அதில் நீந்தி விளையாடிவிட்டு இன்னும் மேலே ஏறி ஒரு பெரிய வாழைத் தோட்டத்தை அடைந்தான் அந்த வாழைத் தோட்டத்தில்தான் அனுமர் வசித்தார் தன் தம்பி பீமன் வந்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் ஆனால் அவன் மிகவும் கர்வமாக இருக்கிறான் என்றும் அந்த கர்வத்தை அடக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தீர்மானித்தார் அதோடு பீமன் மேற்கொண்டு போகும் இடம் பெரிய தபஸ்திகள் வசிக்குமிடம் அவர்கள் கோபித்து கொண்டு பீமனை சபித்துவிட்டால் அவன் திண்டாட வேண்டி வரும் ஆகவே இவனை இங்கேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார் ஆகவே அவன் போகும் வழியில் தன் வாளை நீட்டி படுத்து தூங்குவது போல கண்களை மூடிக்கொண்டு இருந்தார் பீமன் அங்கு வந்து சேர்ந்தான் முன்னே போக முடியாமல் ஒரு குரங்கு வழியில் படித்திருப்பதை அவன் பார்த்தான் அந்த குரங்கு அனுமார் என்பது அவனுக்கு தெரியாது யோதோ சாதாரண குரங்கு என்று நினைத்து வழியை விட்டு அப்பால் போ என்று கச்சித்தான் இடி முழக்கம் போன்று அவன் குரலை கேட்டு அனுமார் கண்களை விழித்தார் தம்பி நான் வியாதிகாரன் அதனால்தான் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறேன் ஏன் இப்படி சப்தம் போட்டு என்னை எழுப்பிவிட்டாய் மனிதனாகிய நீ பிராணிகளிடம் தயவை காட்ட வேண்டாமா நாங்கள் தான் மிருகங்கள் தய என்றால் என்ன வென்றே தெரியாதவர்கள் உனக்கு தெரிய வேண்டுமா ஆமாம் நீ யார் எதற்காக வந்தா என்று கேட்டார் பீமன் தான் யார் என்பதையும் எதற்காக அங்கு வந்தான் என்பதையும் சொல்லிவிட்டு சரி நீ எனக்கு வழிவிடு போகிறாயா இல்லையா என்று அதிகாரமாக கேட்டான் அனுமார் அன்பா நான் தான் சொன்னேனே நான் வியாதிக்காரன் என்று ஆகவே நீ போகத்தான் வேண்டுமென்றால் என்னை தாண்டி போயேன் என்றார் எல்லா ஜீவராசிகளிலும் பகவான் இருக்கிறார் என்று நான் சாத்திரங்கள் படித்தோம் அதனால் உன்னை தாண்டி செல்வது பகவானை அவமதிப்பாகும் நான் சாத்திரங்கள் படிக்காதனாக இருந்தால் இத்தனை நேரம் முன்னை தாண்டுவது என்ன அனுமார் சமூகத்தை தாண்டியது போல் இந்த மலையை என்னால் தாண்டி போயிருக்க முடியும் என்று பீமன் சொன்னான் ஓஹோ உனக்கு இத்தனை கர்வம் இருக்கிறதா என்று அனுமார் மனதில் நினைத்து கொண்டு நான் தான் சொன்னேனே நான் வியாதிக்காரன் அதனால் சக்தியில்லாமல் இருக்கிறேன் என்று ஆகவே நீ போகத்தான் வேண்டுமென்றால் வழியில் கிடைக்க வாளை தூக்கி அப்பால் வைத்துவிட்டு செல் என்றார் கிழக்குரங்கு இத்தனை திமரா என்று நினைத்து பீமன் அதன் வாழை தனது இடது கையினால் தூக்கப்போனான் ஆனால் வால் துளி கூட அசையவே இல்லை உடனே வாளை தன் இரு கைகளாலையும் தரையில் எடுத்து பார்த்தான் அவன் விறர்கள்தான் தாம் நரசிங்கனவை ஒழிய வால் துளிகூட நகரவில்லை பீமன் தன் முழு பழத்தையும் பிரவசித்து வாளை எடுக்க பார்த்தான் முடியவில்லை வெர்க்கத்தினால் பீமன் தலை அனுமாரின் காலில் விழுந்து அவரை வணங்கி தாங்கள் யார் யாராவது சித்தரிந்த உருவில் இருக்கிறார்களா நான் தங்களை மரியாதையின்றி பேசிவிட்டேன் மன்னிக்க வேண்டும் என்றான் அதற்கு அனுமர் தம்பி நான் உன் அண்ணன் அனுமான் என்று சொல்லி அவனை கட்டி தழுவி கொண்டார் பிறகு அந்த சௌகாத்திய மலர் இருக்கும் இடத்தையும் சொல்லிக் கொடுத்தார் அன்றிலிருந்து பீமன் கருவம் கொள்வதை விடுத்தான் குரங்குதானே இதனால் என்ன செய்துவிட முடியும் என்று பீமன் அலட்சியமாக இருந்தான் ஆனால் வாழை தூக்க முடியாமல் அவனுடைய கைகள் நசிங்கிய பிறகுதான் உறவு கொண்டு எல்லாமே வேண்டும் என்கிற பழமொழி உண்மை பீமனுக்கு புலமை புலனாகியது உருவைக் கண்டு நாம் யாரையும் எடை போடக்கூடாது அகந்தியும் விளங்கும் போதுதான் எதிராளியின் உருவத்தைக் கண்டு நாம் அவர்களே அலட்சியம் செய்கிறோம் காரணமாக அவர்களை அவமானப்படுத்துகிறோம் அதனால் நாம் வாழ்க்கையில் எவ்வளவு வசதி வந்தாலும் கருவம் வாழ வேண்டும் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் நன்றி வணக்கம்